பொன்னிலம் மாதராசை பொருந்தினர் பொருந்தாருள்ளம் சாட்சி மாத்திரமாய் நிற்கும் என் மிக்க எழுநிலம் அவற்றின் மேலாம் நன்னிலம் மறுவும் ஏக நாயக்கன் பதங்கள் போற்றி கைவல்ய நவநீதம் தத்துவ விளக்கப்படலம் எண்பத்தி பாடல் ஐயனே ஐயனேயனதுள்ளேனின்று அனந்த ஜென்மங்களாண்ட மெய்யனே உபதேசிக்க வெளிவந்த குருவே போற்றி உய்யவே முத்தி நல்கும் உதவிக்கோர் உதவினாயேன் செய்யுமாறொன்றும் காணேன் திருபடி போற்றி போற்றி போற்றி போற்றி குருநாதரிடம் சிஷ்யன் பிரார்த்தனை செய்து கொண்டான் சம்சாரத்திலிருந்து கரையேறுவதற்காக உபதேசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான் அவரும் முறையாக உபதேசமெல்லாம் பண்ணினார் பிறகு சிஷியன் குருவினுடைய உபதேசத்தை ஒரு இடத்துல அமர்ந்து ஆழமாக சிந்தனை பண்ணினான் அவனுக்கு தத்துவஜானம் நன்றாக விளங்கியது அதனுடைய ஒரு எதிர்ச்செயலாக அவன் விழித்தவுடன் அதாவது தியானத்திலிருந்து விழிப்பு பெற்ற பிறகு குருவை வணங்கி இந்த வார்த்தைகளை எல்லாம் சொல்லுகிறான் தாங்கள் செய்த உபகாரத்துக்கு மறு உபகாரம் செய்வதற்கு என்னால் இயலாது ஏனென்றால் எது கொடுத்தாலும் அது தகாது பொருந்தாது தாங்கள் எப்பொழுதும் நிச்சய திருப்தராக இருக்கிறீர்கள் நிச்சய திருப்தராக இருக்கக்கூடிய ஒருவருக்கு எதை கொடுத்து திருப்தி படுத்துவது என்னுடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு என்னால் முடிந்த ஒரே ஒரு செயல் நமஸ்காரம் ஏற்கனவே நான் உங்களுக்கு அடிமையாகி விட்டதால் எதையும் கொடுப்பதற்கு என்று ஒன்றும் இல்லை நான் தான் உங்களுக்கு அடிமையாச்சு அடிமை எப்படி கொடுக்க முடியும் அப்படி பல காரணங்களை சொல்லி பல காரணங்களால உயவே முக்தி நல்கும் உதவிக்கு ஓர் உதவி நாயேன் செய்யுமாறு ஒன்றும் காணேன் முக்தி நல்கி இருக்கிறீர்கள் அதுக்கு ஒரு உதவி நான் எப்படி பண்ண முடியும் மோட்சத்தை கொடுத்ததுக்கு பிரதி உபகாரமாக உங்களுக்கு நான் என்னத்துக்கு கொடுக்க முடியும் நமஸ்காரம் பண்ணுகிறேன் அப்படின்னு நான் திருவடியே தாயும் தந்தையும் சுற்றமும் தனமுமாம் என்று எனது உடல் உடலம் உள்ளலவும் புகழ்ந்து ஏத்துவதே கைமாறாக கொள்ளல் வேண்டும் ஆஜீவம் திரையசேவியம் இப்படிதான் நம்ம படிக்கிறோம் எனது உடல் இருக்கிற வரைக்கும் உங்களை நமஸ்காரம் பண்றது இவர் அர்த்தம் இப்படி சொல்றார் எனது உடலம் உள்ளளவும் புகழ்ந்து ஏத்துவதே கைமாறாக கொள்ளல் வேண்டும் என்பான் திருவடி போற்றி போற்றி என்றும் கூறினான் என்னுடைய சரீரம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நான் நமஸ்காரம் செய்து கொண்டே இருப்பேன் அதனால்தான் ஆஜீவியம் வேதாந்தோ குரு ஈஸ்வர ஆதோ ஞானாப்தயே பஷாத் கிருத்னத்வ நிவிற்த்தயே ஒருவன் வாழ்நாள் முழுவதும் மூன்று பேரை வழிபட்டாக வேண்டும் வேதாந்தத்தையும் குருவையும் ஈஸ்வரனையும் ஞானத்தை பெறுவதற்காக முதலில் இந்த மூன்று வரை பேரையும் வழிபட வேண்டும் ஞானத்தை பெற்ற பிறகு நன்றி கொன்ற பாவம் வராமல் இருப்பதற்காக மூன்று பேரையும் வழிபட வேண்டும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை நாம் அடிக்கடி கேட்டிருக்கோம் அப்புறம் சிஷ்யர் சொல்கிறார் குருநாதர் சொல்கிறார் சரி நீ கைமாறு செய்கிறது என்னன்னா இதிலேயே நிஷ்டையோடு இருக்கிறது எனக்கு நீ செய்யக்கூடிய கைமாறு இதை தவிர வேறு எதுலேயாவது நீ ஈடுபட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார் தமது உபதேசம் சீடனிடத்து சஃலமானமையான் அவனை ஆதரவு செய்து நீ எமக்கு செய்யும் கைமாறு இது என்று ஆசிரியர் கூறுகின்றார் தன்னுடைய உபதேசம் சீடனிடத்தில் சஃலமாகிவிட்டது சஃலம்னா என்ன பயனுடையதாக ஆகிவிட்டது சஃலமானமையால் அவனை ஆதரவு செய்து ஆதரவு செய்துனா அவனுடைய அந்த ஞானத்தை பாராட்டி நீ பெற்ற ஞானத்தை குடித்து நான் பா சொல்லி நீ எமக்கு செய்யும் கைமாறு இது என்று ஆசிரியர் கூறுகின்றார் நீ எனக்கு கை மாறி செய்யணும்னு சொன்ன நினைக்கிறில்ல இதுதான் நான் சொல்கிறேன் பாரு இது தான் கைமாறு நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீ கடைப்பிடிச்சியான அதுதான் நீ எனக்கு செய்யக்கூடிய கைமாறு கைமாறு ஒன்றும் காணேன்னா திருவடி போற்றி போற்றின்னு விடான் ஆனா நான் உனக்கு கைமாறு சொல்றேன் இப்படி இருந்தா அது கைமாறு அப்படின்னு சொல்ற சிட்டிவாறு கூற தேசிகர் மகிழ்ந்து நோக்கி கிட்டவா வென விருத்தி கிருபையோடு அருளிச் செய்வார் துட்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் நிட்டனா இருக்கில் நீதே செய்யும் உதவியாமே சிஷ்டன் இவ்வாறு கூற சிஷ்டன்னா ரெண்டு அர்த்தம் சிஷ்யன் ஒரு அர்த்தம் ஆச்சாரமா இருக்கிறவன் அர்த்தம் முறைப்படி ஒழுக்கமாக தர்மத்தின்படி வாழ்கின்றவன் அர்த்தம் சிஷ்டன் இவ்வாறு கூற அவர் பதவரை கொடுத்துருக்கார் நல்ல சீடனானவன் சிஷ்டனுங்கிறதுக்கு நல்ல சீடன்னு போட்டிருக்கார் சிஷ்டஹா சிஷ்யா சாதாரணமாக சிஷியன்கிறதுக்கு அர்த்தமே சிக்ஷா யோக்கியான்னு அர்த்தம் இவன் வந்து உபதேசம் பண்ணுறதுக்கு இவனுக்கு தகுதி இருக்கு இவனுக்கு நாம் உபதேசம் பண்ணலாம் அது நிர்ணயம் பண்ணுறவர் குரு தான் சிஷ்யனுக்கு நல்ல பணிவு இருக்கான்னு பார்ப்பார் அவனுடைய குணங்களை எல்லாம் பார்ப்பார் அதுலேயே உத்தம சிஷியா மத்தியம சிஷ்யா அதம சிஷ்யா எல்லாம் எப்படி குருவில் இருக்காரோ அது மாதிரி சிஷியன்லையும் பிரிக்கிறாங்க உத்தம சிஷ்யா மத்தியம சிஷியா அதம சிஷியா எல்லாம் சிஷ்யனே சிஷ்யன் வந்து யோக்கியத்தை பார்த்து அதிலெல்லாம் வரும் கட்டோபனிஷத்துல வரும் நச்சிகேத சொல்லுவான் பகூனாம் ஏமி பிரதம பகூனாம் கர்த்தியம் என் அப்பா ஏன் என்னை போய் யமனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டார் நான் எப்போவுமே சிஷியர்களில் ஏதாவதுன்னா நான் முன்னாடியே போய் செய்வேன் இல்லாட்டி ரெண்டாவது சிஷியநாதார பெண்ணை தவிர நான் ஒரு நாள் இருந்தது இல்லையே அப்படி என்ன கோபம் என்கிட்ட கா வேண்டி இருக்கு யமன்கிட்ட சொல்லி அப்படி நினைப்பான் வந்து குரோஹோ இங்கிதம் ஞாத்வா யகா கருவத்தி சகா உத்தம சிஷ்யாங்கிறாங்க குறிப்பறிந்து செய்கிறவன் வந்து உத்தம சிஷ்யன் மத்தியம சிஷியங்கிறவன சொன்னால் செய்வான் அதம சிஷ்யன் சொன்னாலும் மாட்டான் அது மூணாவது சிஷ்யன் இப்படி மூணாவது பிரிச்சு விட்டாங்க செய்கின்றவன் முதல் தரமான சீடன் குரு சொன்ன பிறகு அதை செய்பவன் தரமான சீடன் அப்புறம் சொன்னாலும் செய்கிறதில்ல பத்து தடவை சொல்லினா தான் ஏதோ தளபதியே பண்ணிவிட்டு போகிறேன் தொலைஞ்சுக்குவோன்னு பண்ணான் அது வந்து அது கடைத்தரமான சீடன்னு சிஷ்யர்லேயும் அந்த அந்த காலத்துலேருந்து இருக்குதுல்லாம் இந்த ரகம் இருக்குது சிஷியரிலையும் இந்த ரகம் இருக்குது எல்லாத்துலேயும் இருக்குது சிஷ்டன் இவ்வாறு கூற அதனால தான் இந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சது சிஷியன்னு சொல்கிறதுக்கு போல சிஷ்டன்னு விட்டார் ரொம்ப சிஷ்டனாக இருக்கான் சிஷ்டன்னா ஏற்கனவே அன்னைக்கு அர்த்தம் கேட்டார் சொன்னிருக்கேன் சிஷ்டகான்னு சொன்ன பெரியவங்க சொன்ன வழிப்படி நடக்கிறவன் அர்த்தம் பெரியவர்கள் சொன்ன நெறிப்படி வாழ்கின்றவனுக்கு பேர் சிஷ்யன் சிஷ்டன் ஸ்ரேஷ்டகான்னு அவனுக்கு பேர் இன்னொரு அர்த்தம் உண்டு இவ்வாறு கூற இப்படி ஆசிரியர் செய்த உபகாரத்தை பாராட்டி பிரதி உபகாரம் காணேன் என்று சொல்ல அவர் செய்த உபகாரத்தை எடுத்து சொல்லி அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிறதையும் சொன்னதுக்கு பிறகு தேசிகர் மகிழ்ந்து நோக்கி அவர் அதை கேட்டு சந்தோஷப்பட்டார் தேசிக்கர்ன்னு சொன்னால் உபதேசம் கரோத்தி திச தேசம் கரோத்தி தி தேசிக்கா உபதேசம் கரோத்தி தி உபதேசிக்கா பிரம்மத்தை பற்றி உபதேசம் பண்ணுறவருக்கு தேசிக்கர்னு பேர் திருநெல்வேலி பக்கத்துலாம் தேசிகர்னே ஒரு ஜாத்தியே தேசிக அவங்க அப்படின்னா என்ன தேசிகர் என்ன பண்ணுறாருன்னா அரிசி கடை வச்சுருக்காருன்னா இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது தேசிகர்னு ஃபேமிலிக்கு பேருது இவர் அந்த தேசி தண்டபாணி தேசிகர் இப்போ பிரசித்தமான பாடகர் தேசிகர்ன்னு சொல்லுவாங்க ஆனால் தேசிகர்ன்னா அவங்களுடைய வேலையை டீச்சிங் பரம்பரைன்னு அர்த்தம் எல்லாம் போயிடுத்து இப்போ தேசிகர்னு வச்சுருக்காங்க சுப்பிரமணிய தேசிகர் இந்த மாதிரிலாம் வரும் பொன்னம்பலை தேசிகர் எல்லாம் செய்வப்பேராக தான் இருக்கும் விஷ்ணு பேராக இருக்க தேசிகாஹா அப்படி அது ஃபேமிலி அது இல்லை சாஸ்திரங்களை எடுத்து உபதேசிக்கிறவங்கன்னு அர்த்தம் அதுக்குன்னே ஒரு பரம்பரை இருந்திருக்கு மகிழ்ந்து நோக்கி ரொம்ப சந்தோஷப்பட்டு நோக்கி கண் மனசுக்குள்ள மகிழ்ச்சி அடைஞ்சார் கண்ணில் அந்த மகிழ்ச்சி வெளிப்பட்டுது அதனால் நோக்கின் இருக்கிற மகிழ்ச்சி கண்ணில் தெரியுமில்லையா முகத்தை பார்த்தாலே தெரியுமையே சந்தோஷமாக என்ன முகத்தை பார்த்தாலே குஷியாக இருக்கே அப்படின்னு சொல்கிறோமோ இல்லையா இல்லை மகிழ்ந்து நோக்கி கிட்டவா வெனை இருத்தி பக்கத்தில் வான் கூப்பிட்டு இருத்தி உட்காத்தி வச்சு கிருப்பையோடு அருளி செய்வார் மேலும் கருணையோடு உபதேசம் செய்வார் அவர் கொண்ட அவங்கள்டு வர வேண்டியதில்லை அவர் நிஷ்டையில் நல்லா இருக்கணும் ஏன் பெற்ற இன்பம் பெருகை இவ்வையம்ங்கிற மாதிரி நான் எந்த ஒரு சந்தோஷத்தில் இருக்கேனோ அந்த சந்தோஷத்தில் அவனும் இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு கருணையோடு செய்கிற சொல்கிறேன் கிருப்பையோடு அருளி செய்வார் கிருப்பையோடு அருளி செய்வார் என்ன சொல்லுகிறார் அருளினா உபதேசம் பண்ணுறாருன்னு அர்த்தம் கிருப்பையோடு அனுகிரகம் பண்ணுறாருன்னா பக்கத்தில் வா உட்காரு அப்படின்னு சந்தோஷமாக பார்த்து அனுகிரகம் பண்ணுறார் என்ன அனுகிரகம் பண்ணுறார் பேசுகிறார் துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் மூணு தடைகள் இருக்கப்பா துஷ்டமாம் தடைகள் துஷ்டமாம்ங்கிறதுக்கு பதவுரையில் சொல்கிறார் அப்போ விளக்கத்தில் அபரோட்ச ஜானத்தையும் அது அடிக்கிறது அதனால் அவ்வளோ துஷ்டம் இது அபரோட்சமாகவே நாம் இருந்து கொண்டும் ஷரீரம் மனசு புத்தி இதுக்கெல்லாம் வேறாக நீ இருக்கிறாய் குரு உபதேசம் பண்ணுற போதே புரிகிறதே அப்போ நம்ம அதுக்கு முன்னாடி அப்படி தானே இருந்துன்னு இருக்கோம் உபதேசம் பண்ணுற காலத்துக்கு முன்னாடி நம்ம ஸ்வரூபம் நித்திய சுத்த ஸ்வரூபமாக தானே இருக்கும் தெரியாமல் இருந்தது தானே தெரியாமல் இருந்ததை தெரியும்படி பண்ணுற நமக்கு தெஞ்சும் தெரிகிற மாதிரி பண்ணுறார் இல்லையா குருநாதர் என்ன பண்ணுறார் நமக்கு வந்து வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தது தெரிஞ்சும் தெரியாமல் இருந்தது குருநாதர்கிட்ட போனவுன்னாச்சு தெரிஞ்சும் தெரியு ஆயிடுது தெரிஞ்சும் தெரியும் முதல்ல என்ன தெரியாது தெரியும் தெரியாது இப்போ எப்படி நான் தெரியும் தெரியும் நம்ம சொல்லியிருக்கேன் இல்லையா உங்களுக்கு தெரியாது நிறைய தர வகுப்பில் சொல்கிறது உண்டு சில பேருக்கு விஷயம் வந்து தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் தெரியாதுங்கிறது தெரியும் எனக்கு தெரியாது அப்படின்னு தெரியும் சில பேருக்கு தெரியும் ஆனால் தெரியுங்கிறது தெரியாது சில பேருக்கு விஷயம் தெரியும் ஆனால் தெரியுங்கிறது தெரியாது தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் அப்புறம் தெரியும் தெரியுங்கிறது தெரியாது முதல் ஆளுக்கு தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் ரெண்டாவது ஆளுக்கு தெரியும் தெரியுங்கிறது தெரியாது மூணாவது ஆளுக்கு தெரியாதுன்னு ரெண்டாவது ஆளுக்கு தெரியும் நான் தெரியாது இவனுக்கு தெ தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் தெரியலேம்பான் ரெண்டாவது ஆள் மூணாவது ஆள் இருக்கான் இவனுக்கு வந்து தெரியாது திடீர்னு பேசுறதுனால கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு அல்ல தெரியாது தெரியாதுங்கிறது தெரியும் இன்னொருத்தனுக்கு தெரியும் தெரியுங்கிறது தெரியாது மூணாவது ஆளுக்கு மூணாவது ஆளுக்கு தெரியாது ஆனால் தெரியும் நினச்சின்னு இருப்பான் மூணாவது ஆளுக்கு தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது அப்படி ஒரு ஆள் உண்டு நாலாவது தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது இன்னொருத்தருக்கா தெரியும் தெரியுங்கிறதும் தெரியும் அதுவும் சொல்லணும் தெரியும் தெரியுங்கிறதும் தெரியும் தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது இதெல்லாம் தெரிகிறதுக்கு நம்ம நேரம் ஆகிடும் தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது தெரியும் தெரியுங்கிறது தெரியாது தெரியும் தெரியுங்கிறதும் தெரியும் தெரியாது தெரியாதுங்கிறதும் தெரியாது இன்னும் ரொம்ப மோசமான ஆள் ஒருத்தர் இருக்கான் தெரியாது ஆனால் தெரியும்னு நினச்சிட்டு இருப்பான் அப்படியெல்லாம் ஆட்கள் உண்டு அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா அவர் வந்து இந்த துஷ்டமாம் தடைகள்னு சொல்கிறதுனால நம்ம வேதாந்தம் படிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு வந்து இவர் ஏன் துஷ்டம்னு சொன்ன வார்த்தைக்கு அர்த்தம் அர்த்தம் சொல்கிறேன் துஷ்டம்னு சொன்னால் அபரோட்சஞானத்தையே அடிச்சு அவ்வளவு தடை பிரதிபந்தம்ங்கிறார் அபரோட்சஞானத்தையே இல்லாமல் பண்ணி விடுகிறது அபரோட்ச ஜானமாக இருக்குது இருந்தாலும் அபரோட்ச ஞானத்தே தடை செய்யக்கூடிய அளவுக்கு இதுக்கு சக்தி இருக்கு துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தொடராமல் இந்த தடைகள் மூன்றும் தொடராமல் ஸ்வரூபஞ்ஞான நிஷ்டனாக இருக்கில் நீ ஸ்வரூப ஞானத்தில் நிஷ்டனாக இருப்பாயே ஆனால் இதுவே நீ செய்யும் உதவியாமே நீ வந்து என்னென்ன என் சிஷ்யன்னு சொல்லிக்கிற மாதிரி நீ இருந்தா போ நீ நிஷ்டனாக இருக்கணும் இதைத்தவிர வேற தேவையில்லாத விஷயங்களில் நீ ஈடுபடக்கூடாது இந்த ஸ்வரூப ஜ்யான நிஷ்டனாக நீ இருக்கணும் அதான் விஷயம் சீடன் இவ்வாறு நல்ல சீடனானவன் ஆசிரியர் செய்த உபகாரத்தை பாராட்டி அதற்கு பிரதி உபகாரம் காணேன் என்று சொல்ல தேசிகர் மகிழ்ந்து நோக்கி ஆசிரியர் சந்தோஷித்து தமது கிருபா நோக்கத்தால் அவனை பார்த்த அருளி பிட்டவாய என இருத்தி இங்கே வாவென்று விழித்து ஆதரவாக தமது சமீபத்தில் வைத்து கிருபையோடு அருளிச் செய்வார் கருணையோடும் கருணையோடும் அனுகிரகிப்பார் துஷ்டமாம் தடைகள் மூன்றும் தீமைய தீமையவாகிய பிரதிபந்தங்கள் மூன்றும் தொடராமல் உன்னை அடையாமல் ஸ்வரூபஞான நிஷ்டனாய் சொரூபஞானத்தில் ஆரூடனாய் இருக்கின் இருப்பையாயின் ஈதே இதுவே நீ செய்யும் உதவியாம் நீ எனக்கு செய்யான் நிற்கும் பிரதி உபகாரமாகும் அபரோட்ச ஞானத்தையும் பேதித்தலால் துட்டம் என்றார் சுரூபஞான நிட்டனாயிருக்கின் நீ செய்யும் உதவியாம் என்றதால் அது வேற ஒரு பாட்டை கோட் பண்ற அதனால அவர் பகவானே தான் இப்படி சொல்றார் அர்ச்சம் பகவான் தான் இப்படி கடவுள் எப்பொழுதும் கைமாறு கேட்கறது தான் வகுத்த வா மக்கள் வாழ்ந்தாலே பகவானுக்கு திருப்தி வாழலனா அவனு வருத்தப்பட போறதில்லை அதுதான் உபகாரம்னு சொல்றார் இங்க இப்போ எண்பத்தி ஆறாவது பாடலோட முடிஞ்சு போச்சு அவன் நமஸ்காரம் பண்ணிட்டு போய்ட்டான் முடிச்சு விடலாம் இல்லையா கைவிலே முடிச்சு இன்னும் சொல்ல வேண்டிய விஷயங்கள் இருக்குன்னு ஆசிரியர் கருதுறார் யாரு நூலாசிரியர் கருதுறார் அதுக்கு ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணி அந்த கருத்துக்களை எல்லாம் சொல்றார் திரும்பவும் நமஸ்காரம் பண்ணி அவன் சொல்ற மாதிரியும் அதற்கு பதில் சொல்ற மாதிரியும் உண்டு பண்ணி கொண்டு வரார் அபரோஷானம் நீங்குமா வெண்ணும் கேள்விக்கு சந்தேகத்துக்கு ஆசிரியர் விடை கூறல் ஆசிரியர் பதில் சொல்றார் நீ நான் இரண்டிலாமல் நீ நான் என்றிரண்டிலாமல் நிறைந்த பூரணமாயெங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவோ குருவே என்றான் தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகள் உண்டேல் தடை அனுபவம் உரைத்திடாதே நீ நான் என்று இரண்டு இல்லாமல் நிறைந்த பூரணமா எங்கும் நானாக தெளிந்த ஞானம் நழுவமோ குருவே என்றான் குருவே நீ நான் ரெண்டே இல்லை எல்லாமே நான் தான் நீ நான் என்று இரண்டு இழாமல் முன்னிலை ஏதும் இல்லாதே சுகம் முற்றச் என்னை பற்றி கொண்டாண்டி படிச்சிருக்கோம் இல்லை நீ நான் என்று இரண்டு இல்லாமல் நீ என்றும் நான் என்றும் இரண்டு இல்லாமல் நிறைந்த பூரணமாம் எங்கும் நிறைந்த பூரணமா ரெண்டு ஒரே அர்த்தம் தான் நிறைந்த பூரணமா எங்கும் நானாக தெளிந்த யான் எல்லாமே நான் தான் எல்லா காலங்களும் நானே எல்லா தேசங்களும் நானே எல்லா வஸ்துக்களும் நானே மையேவ சகலம் ஜாத்தம் எல்லாம் என்னிடத்திலேயே தோன்றியிருக்கிறது என்னிடத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறது என்னிடத்திலேயே ஒடுங்குகிறதுன்னு கைவல்யோபனிஷத் சொல்கிறது மொத்தமே இருபத்தெட்டு மந்திரம் தான் அதில் பத்தொன்பதாவது மந்திரம் இப்படி சொல்கிறது சகலம் ஜாத்தம் மயி சர்வம் பிரதிஷ்டிதம் மயி சர்வம் லயம் ஜாதி தத் பிரம்மா தத்மா அத்வயம் அஸ்மிஹம் தத் பிரம்ம அத்வயம் அகம் அஸ்மி அது மாதிரி எல்லாம் எனக்கு வேறாக எதுவும் கிடையாது நானாக தெளிந்த ஞானம்ங்கிறான் இவ்வளவு தெளிவாக புரிஞ்சு போச்சு இது நுழுவமா அப்படின்னா என்றான் தானாக தானாகும் பிரம்ம நூலால் தோன்றும் தானாகும் பிரம்ம ரூபம் உன்னை உணர்ந்து கொள்ளுவதுங்கிறது சர்க்குரு நூலால் தோன்றும் சத்குருவின் உபதேசத்தினாலும் நூலாலும் தோன்றும் பரம சர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல கைவில்லை நோனிதோ பரம சர்குரு நூல் அன்பு பற்றலே ஸ்ரத்தையாகும் அதனால் சர்க்குரு நூலால் தோன்றும் சத்குருவினுடைய அனுகிரகத்தினாலேயும் நூல் சாஸ்திரத்தினாலேயும் ஆனாலும் தடைகள் இருந்தாலும் தடைகள் உண்டேல் அனுபவம் உரைத்திடாது ஆனாலும் தடைகள் உண்டு தடைகள் இருக்குமானால் அனுபவம் உரைத்திடாது அனுபவம்னா என்ன அர்த்தம் இந்த நிஷ்டை இந்த உறுதி இருக்கே ஏற்படாதுன்னு அர்த்தம் அனுபவம்னா வழக்கம் போல் நம்ம வேதாள முருங்க மாதிரி போய்ட்டு விடாது அனுபவம்னு சொன்னால் உறுதி ஏற்படாதுன்னு அனுபவம்னால் ஏதோ ஏதாவது தேரை சாப்பிட்றது சர்க்கரை சாப்பிட்றது அந்த மாதிரி அனுபவம் இல்லை இது வந்து போகிற சமாச்சாரம் இல்லை இது ஆக்துக்கம் இல்லை இது சுவாபாவிகம் சுவாபாவிகமாக இருக்கிறத வந்து புரிஞ்சுக்கத்தான் முடியுமே தவிர சுவாபாவிகமாக இருக்கிறத எப்படி அனுபவிக்கக்கூடிய பொருளாகப்படி அனுபவிக்கிறது அனுபவிக்க முடியாது அதனால் அனுபவம் உரைத்திடாது அதுக்கு விளக்கம் சொல்கிற அர்த்தம் பாப்போம் நீ நான் என்று தற்பத லட்சியார்த்தமான நீர் பிரம்மம் தொம்பத லட்சியார்த்தமான நான் கூட்டஸ்தன் இரண்டு இல்லாமல் கருதானிற்கும் இத்துவித கற்பனையும் இல்லாமல் நிறைந்த பூரணமாய் நிறைந்த பரிபூர்ணமாய் எங்கும் எவ்விடத்தும் நானாக சின்மயனான யானொருவனே உலனாக தெளிந்த ஞானம் அனுபவமாக அறிந்த ஞானமானது நழுவுமோ குருவே நீங்குமோ ஆச்சாரியரே என்றான் என்று சீடன் வினாவினான் தானாகும் பிரம்மரூபம் தன்மயமாகும் பிரம்மரூபமானது சர்க்குரு நூலால் தோன்றும் சர்க்குரு உபதேசத்தாலும் சத் சாஸ்திர விசாரத்தாலும் பிராக்கெட்டில் சத்ஷாஸ்திரம்னு விட்டார் இது வந்து தேவையில்லை மற்ற சாஸ்திரம் இல்லைன்னு அர்த்தம் சத் சாஸ்திரம்னா உபனிஷத் சாஸ்திரம் தான் சத்ஷாஸ்திரம் மற்ற சாஸ்திரம் அசத் சாஸ்திரம் விசாரத்தாலும் அனுபவமாம் ஆனாலும் இவ்வாற்றால் பிரம்ம அனுபவம் உள்ளதாயினும் தடைகள் உண்டேல் பிரதிபந்தங்கள் உண்டாமாயின் அனுபவம் உரைத்திடாது அவ்வனுபவம் திடப்பட மாட்டாது ஏற்கனவே அனுபவம் இருக்குன்னு சொல்லிட்டான் அந்த அனுபவம் திடப்பட மாட்டாது ஏங்கிறது அசை அசை உரைத்திடாதே நிச்சயமா வராதுன்னு அதனால தான் ஸ்தித பிரஜ லக்ஷணமெல்லாம் கீதையில் படிக்கிறோம் ஸ்தித யானி ஸ்தித பிரஜ லக்ஷணானி தானோ தானி தானி முமுக்ஷோகோ சாதனானி எது ஸ்தித பிரஜனுக்கு லட்சணமாக இருக்கோ அது வந்து மோட்சத்தை விரும்புகிற சாதகனுக்கு சாதனம் என்று சொல்லப்பட்டிருக்கு இப்படி பல இடங்களில் கீதையிலையும் பார்க்குறோம் இல்லை இங்கே வந்து புரியறதுக்காக இந்த சாஸ்திரத்தில் இந்த விஷயங்களை சொல்லணுங்கிறதுக்காக ஆச்சாரிய இந்த உரையா நூலாசிரியர் இப்படி கொண்டு போகிறார் வேதாந்தம் படித்தோன்னே உனக்கு விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு இருந்தாலும் இந்த மூணு தடைன்னு சொல்லி பொதுவாக சொல்லி உபதேசம் பண்ணுறார் இதில் ஒரு விளக்கம் போட்டிருக்கு ராஜாவானவன் பர்ச்சுவை நேத்திரத்தினால் அறிந்தும் விபரீத பாவனை எப்படி நிவர்த்தியாகவில்லையோ யாருக்கு தெரியும் இந்த கதையை பற்றி டக்குன்னு இப்படி ஆரம்பித்தா புரியுதோ உங்களுக்கு ஏதாவது தெரியுமோ இதெல்லாம் வேதாந்தத்தில் அட்வான்ஸாக படித்தாலுக்கு தான் தெரியும் ராஜாவானவன் பர்ச்சுவை நேத்திரத்தினால் அறிந்தும் விபரீத பாவனை எப்படி நிவர்த்தியாகவில்லையோ அப்படி குருவருளாலும் மகாவாக்கிய விசாரத்தாலும் பிரம்ம அபரோக்ஷம் ஞானம் உண்டாயினும் யாவருடைய புத்தியில் அசம்பாவனை விபரீத பாவனையாகிய தோஷம் உண்டாமோ அவருடைய தோஷரூபமான களங்கத்தோடு கூடிய ஞானம் பலத்திற்கு ஏதுவாகாதென்பார் தானாகும் பிரம்மரூபம் சர்க்குரு நூலால் தோன்றும் ஆனாலும் தடைகளுண்டேல் அனுபவம் உரைத்திடாதே என்றார் அதாவது ஒரு கதை என்ன கதை என்ன அது வந்து சாஸ்திரங்கள்லாம் அடிக்கடி சொல்கிறாங்க வர்ச்சுன்னு சொல்லி ஒரு கதை சொல்கிறாங்க அதாவது ரெண்டு விதமாக சொல்கிறது உண்டு ஒரே ஒரு இதில் சொல்லிடுறேன் ஒருத்தன் வந்து சிறு வயதுலேயே அரண்மனையிலேருந்து ஒரு ராஜகுமாரனை கடத்திட்டு போயிட்டாங்க கடத்தின்ட்டு போய் அவனை கொண்டு போய் ஒரு வே வேடர்கள் அவனை வளர்த்தின் இருக்காங்க அங்கே வளர்த்தின்ட்டு இருக்கிற போது இவனை காணாமல் போயிட்டான் காணாமல் போயிட்டான் இவங்கெல்லாம் கவலைப்பட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு ஒரு நாள் இந்த மந்திரி ராஜா குழு குழு கூட்டங்கள்லாம் சேர்ந்து வேட்டையாடுறதுக்காக போனாங்க வேட்டையாடுறதுக்காக போன உடனே அந்த இப்படி போது ஒரு பையனை இந்த வேட வேடைனை பார்க்கற போது இவனை பார்க்குறாங்க இவனை பார்த்த உடனே அடடா இவன் இந்த மாதிரி ராஜகுமார மாதிரி இல்லை ஒரு க லட்சணங்கள்லாம் சரியா இருக்கேன் அப்படின்னு சொன்ன பார்த்து அவனை பக்கத்தில் போய் நீ வந்து இந்த தேசத்துக்கு ராஜா நீ இப்படி இருக்கியே அப்படிலாம் அவன் ஏதோ பாஷையில் பேசுகிறான் இவங்களை கம்யூனிகேட் பண்ணுறதே தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கு சொல்லி எடுத்து புரிய வச்சு அவன் வந்து முதல்ல பார்த்துட்டான் இவனும் அவனை பார்த்துட்டான் அவனும் இவனை பார்த்துட்டான் அப்புறம் வந்து இது இதுதான் நீ உன்னோட இதுக்கு ஏதோ சித்திரமெல்லாம் காட்டுறாங்க காமிச்சு இது பார்த்தியா நீதான் இது ரொம்ப வருஷமாக காணாமல் போயிட்டேன் அப்படின்லாம் சொல்லி சொன்னதுக்கப்புறம் ரொம்ப நேரம் ஆகுது எடுத்தோடனே அவன் ஒத்துக்கிறது இல்லை ஏன்னா அவன் அந்த வாழ்க்கைக்கு பழகி போயிட்டான் அதுக்கப்புறம் வந்து நீ ராஜகுமாரன் ராஜகுமாரன் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி இந்த பாரு இந்த அப்பா படத்தைப் பாரு உன் படத்தைப் பாரு அப்படின்லாம் எல்லோரும் காமிச்சு காமித்து அவனுக்கு சொல்லி அதுக்கப்புறந்தான் சரி நான் ராஜாதான் அப்படின்னு ஒத்துக்கிறான் அது வரைக்கும் இந்த கதையில் பார்த்தா அவன் வந்து கண்ணால் முதல்ல பார்த்துட்டான் தனக்குன்னு தெரியுறது எல்லாம் பார்த்தாலும் தெரிகிறது ஆனாலும் மனசு வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறது நான் ராஜான்னு சொன்னான் என்ன விளையாடுறியா அப்படின்னு தான் சொல்லத்தோணும் நான் இப்படி ராஜா ஆக முடியும் நான் ஒரு அல்பமான வேடன் இந்த கதையோட தாற்பயம் தான் அதாவது கண்ணால் தெரிஞ்ச பிறகும் கூட அதை அதே மாதிரி தான் குந்தி கர்ணனும் இந்த கர்ணன்கிட்டையும் போய் குந்தி சொல்கிறா நீ என் பையன் நீ என் பையன் நீ வந்து என்னுடைய பையனில் ஒருத்தன்தான் நீ தான் மூத்த பையன் சொன்னாலும் கூட அதனால் எப்படி நான் உன்னுடைய மூத்த பையன் சொல்லு அப்படின்னா நான் எப்படி இங்கே வந்தேங்கிறான் அதுக்கு எல்லா கதையெல்லாம் சொல்லி நான் மகரிஷிக்கு சர்வீஸ் பண்ணதுலேருந்து எல்லா கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் சொன்னதுக்கு பிறகு தொம்னர் ஆதேயா தொம் கவுந்தேயானா புரியறது அதுக்கு முதல்ல தொம் கவுந்தேயா தொம்னர் ஆதேயான்னு சொன்னபோது சப்தந்தான் காதில் விழுந்தது அர்த்தம் பொறிக்கலை நீ ராதேயன் இல்லை கவுந்தேயன் அப்படின்னு சொன்னபோது பதந்தான் காதல விழுந்தது பதார்த்தம் ஸ்புரிக்கலை பதார்த்தம் வந்து தெளிவாக விளங்கலை சந்தேகத்தோடு இருந்தது அதுக்கப்புறம் விளக்கமெல்லாம் சொன்னதுக்கு பிறகு புரிஞ்சது அஹம் கவுந்தேயா அப்படின்னு அவனே புரிந்து கொண்டான் அது மாதிரி இங்கேயும் நமக்கு வந்து குருநாதர்லாம் சொன்னாலும் கூட திடீர் திடீர்னு சந்தேகமெல்லாம் வந்துடும் இன்னமும் சொல்கிறாரப்பா பேசாமல் இதுக்கு பேசாமல் பகவானை பூஜை பண்ணிகிட்டே இருந்துடலாம் என்னத்துக்கு இது போய் நான் பிரம்மன்னு சொல்லி மண்டையை உடச்சின்னு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு தோணும் அதெல்லாம் இல்லைங்கிறது அதுக்கத்து சொல்கிறார் அதனால் நீண்ட நாள் இது பண்ணணுங்கிறது ஞான தடைகளும் அவை வருவதற்கு எதுவும் அவற்றால் வரும் கேடும் அவற்றை நீக்கும் உபாயமும் கூறுகின்றார் அடுத்த பாடலை ஞான தடைகள் என்ன அவை வருவதற்கு ஹேத்து என்ன அவற்றால் வரும் கேடு என்ன அவைகளை நீக்கும் உபாயம் என்ன எல்லாமே சொல்லப்படுகிறது அஜான சந்தேக விபரீதங்கள் படர்செய்யும் இந்த மூன்றும் பல ஜென்மப் பழக்கத்தாலே உடனுடன் வரும் வந்தக்கால் உயர் ஞானம் கெடும் இவற்றை சிந்தித்தல் விளக்கி சொல்றேன் தடையவை எனில் தடைனா பிரதிபந்தம் எவை எனில் தமிழ்ல போட்டு வருவாங்க தடையவை எனில் பிரதிபந்தங்கள் யாவை என்று கேட்பாயின் எப்படி தடையவை எனில் அஜான சந்தேக விபரீதங்கள் ஞானத்துக்கு தடை ஞான பிரதிபந்தம் அப்படின் தான் சொல்லும் அஜான சந்தேக விபரீதங்கள் அஜ்ஞானம் சந்தேகம் விபரீதமாம் அபரோக்ஷானம் வந்தும் இவை உண்டாதற்கு காரணம் என்னையோ எனின் அப்படின்னு கேள்விப்படுகிறார் படர்செய்யும் இந்த மூன்றும் துன்பத்தை பயவான் என்ற இம்மூவகை பிரதிபந்தங்களும் பயவானா பயக்கின்ற கொடுக்க கூடிய விஷயம் படித்ததுக்கு பிறகு இது வருமா அப்படின்னா அந்த இருக்கும் அப்படிங்கிறாரு ஆக்சுவலாக சந்தேகமும் விபரீதமும் தான் வரும் அவர் இப்படி சொல்றார் பொதுவாக சொல்றார் படர் செய்யும் இந்த மூன்றும் படர் செய்யும் சொன்னால் துக்கத்தை கொடுக்கும் இந்த மூன்றும் எதுனால என்ன பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் நானாவித ஜனங்களில் பழகி வந்த பரிச்சயத்தினாலே உடன் உடன் நிகழும் பரிச்சயங்கிற பழக்கங்கிறதுக்கு பல ஜென்ம பழக்கத்தாலே உடனுடன் வரும் ஒரு ஒரு ஜென்மாவிலேயும் இது அப்படியே இல்லை நமக்கு ஊறி போயிருக்கோம் அந்த சரீர புத்தி இருக்கே சரீரம்தான் நான்கிற புத்தி பல ஜென்மாவில் பழகின உயர் ஞானம் கெடும் அப்படி வரும்பொழுது இந்த ஞானம் கெட்டு போகிறது அதாவது ஞானம் இப்படி நாம் வந்து இந்த சரீர வத்திரிகமான சுத்தமான வஸ்துங்கிறதே மறந்து போய்விடுகிறது உயர் ஞானம் கெடும் இவற்றை திட திருடமுடன் அவை உண்டாயிற் படும் இழுக்கு என்னையோ எனின் வந்தக்கால் அவை உண்டாயின் உயர்ஞானம் கெடும் மேலான பிரம்ம ஐக்கிய ஞானம் பலத்துக்கு ஏதுவாகாமல் பலத்துக்குன்னா பிரயோஜனத்தை கொடுக்காமல் போகும் ஆகலின் இவற்றை இவற்றை என்ன பண்ணணும் திடமுடன் கெடுப்பாய் கேட்டல் தெளிதலாலே திடமுடன் கெடுப்பாய் இந்த அஜ்ஞான சந்தேக விபரீதங்களை கேட்டல் சிந்தித்தல் தெளிதல் கேட்டல்னா சிரவணம் பண்றது சிந்தித்தல்னா மனநம் பண்றது தெளிதலாலே அதுக்கு அவரே விளக்கம் சொல்ல போறார் நான் ஜாஸ்தி சொல்லலை கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே திருடமுடன் கெடுப்பாய் தைரியத்தோடு கூடி நின்று நாசம் பண்ணுவாய் திருடங்கிறதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார் சிட்டுக்குருவி தர்பை நுனியால் சமுத்திரத்தை இறைத்து பாழாக்க தான் கொண்ட முயற்சி போலும் பிரதிபந்தங்கள் அடிக்கடி உதிப்பதால் மலையாமல் மலையாமல் மலைத்துப் போகாமல் அர்த்தம் அவை கெடுதற்குரிய வாயிலில் நெடுங்காலம் நிரந்தரம் ஆதரவோடு கூடி நிற்கும் முயற்சி என்ன பண்ணுமா அந்த செட்டுக்குருவி தர்ப்புல் எடுத்து சமுத்திரத்தை கொண்டுமா அப்படி இப்படி தூக்கி தூக்கி போடுமா விடாமல் பண்ணிட்டுருக்குமா சமுத்திரத்தை கரைச்சி புடலான்னு நினைக்குமா நடக்குமோ நடக்காது இப்போ திருஷ்டாந்தத்தில் என்ன முக்கியமான அம்சம்னு கேட்டால் விடாமல் அந்த பிரயத்தனம் பண்ணுறது இல்லையா அந்த பிரயத்தனம் உனக்கு இருக்கணும்னு அர்த்தம் அது சமுத்திரத்தை கரைக்க முடியாத மாதிரி நீயும் பண்ண முடியாதுனு அர்த்தம் அது எப்படி திருடமாக அந்த செட்டுக்குருவி தர்ப்ப நுனியை வச்சுக்கொண்டு எல்லாத்தையும் கரைச்சுடலான்னு நினைக்கிறதோ அந்த தார்டியம் உனக்கு வேண்டும் அர்த்தம் இது பேர் சொல்லிட்டுக்கு தடைகள் அது வருவதற்கு காரணம் என்ன பல ஜென்ம பழக்கம் அதனால வர்ற கேடு என்ன ஞானம் கெட்டுப்போகும் அதை நீக்கிறதுக்கு உபாயம் என்ன கேட்டல் சிந்தித்தல் தெளிதலால் இவ்வளோ அழகா சொல்லுவோம் ஞானத்தை மறைக்கும் தடைகள் எவை அது எதனால் வருகிறது அதனால் உண்டாகும் கேடு யாது அதை நீக்கும் உபாயம் என்ன நாலு விஷயத்துக்கு பதில் சொல்லியிருக்குது அஜ்ஞான சந்தேக விபரீதங்கள் இது பல ஜென்ம பழக் பழக்கத்தாலே வரும் வந்தக்கால் ஞானம் கெடும் கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே திடமுடன் கெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாலு விதமாக சொல்லியிருக்கார் நாலு விஷயத்தை சொல்லியிருக்கார் அதை புரிஞ்சுக்கணும் நாம் அப்போ அஜ்ஞான சந்தேக விபரீதம்ங்கிற பேர் கொடுக்கப்பட்டிருக்கு இது வந்ததுக்கு காரணம் சொல்லப்பட்டிருக்கு பகு அநேக ஜென்ம சம்பிராப்தாக அதனால் ரொம்ப வருஷமாக இது பழகி போயிருக்கு அப்புறம் இதனால என்னன்னா ஞானம் கெட்டு போயிடும் நமக்கு பந்தம் தொடர்ந்து இருக்கும் அர்த்தம் பெற்ற ஞானம் கொடுக்காம போகும் அர்த்தம் பலன் இல்லாமல் போய்விடும் என்ன பண்றதுன்னா சிரவண மரண நிதித்தியாசனம் பண்றது அடுத்த பாட்டு அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது மக்கின ஞ ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே சந்தேகம் விபரீதம் போக்குவாயே சந்தேகம் போக்குவாயே நூத்தி எண்பத்தி ஒன்னா பக்கத்துல கீழே ஒன்னு கொடுத்துருக்காரு பிரதிபந்த சகித ஞானம் பலத்துக்கு ஹேத்துவாகாது என்பதை திருஷ்டாந்த முகத்தினால் அறிவித்து முற்கூறியதை வற்புறுத்துகின்றார் வற்புறுத்தி சொல்றார் பிரதிபந்தத்தோடு இருக்கிற ஞானம் பிரயோஜனத்தை கொடுக்காது பலத்துக்கு ஹேத்துவாகாது என்பதை திருஷ்டாந்த முகத்தினால் அறிவித்து திருஷ்டாந்த முகத்தினால சொல்லி முன்னால் சொன்னதை வற்புறுத்துகின்றார் எண்பத்தி பாடலில் எந்த ஒரு கருத்து வற்புறுத்தி எந்த ஒரு கருத்து கூறப்பட்டதோ அது வற்புறுத்தி கூறப்படுகிறது அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது அக்னியை மந்திரம் போட்டு கட்ட கட்ட மந்திரம் போட்டுவிட்டால் அது மந்திரம் தடையது அது சுடாது அக்னியை வந்து ஒரு மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணிவிட்டால் அக்னி சுடாது அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது அதுக்கெல்லாம் சில மந்திரம் இருக்குது சில குளுகையெல்லாம் இருக்குது அதை போட்டால் அக்னியில் கை வச்சா கூட சுடாது அதில் அக்னி கட்டுப்பட்டால் அற்பமும் சுடமாட்டாது அக்னியானது மணிமந்திர ஔஷதங்களினாலே அடக்கப்படுமாயின் அற்பமும் சுடமாட்டாது அது ரெண்டு மா அது மாத்திரம் இல்லை வேற ஏதாவது போட்டாலும் எரியாது அதில் விறகு கட்டையை போட்டிங்கனாலும் எரியாது நீங்கள் தொட்டாலும் சுடாது அப்படிலாம் இருக்குது சக்தி இருக்குது இல்லை அந்த அக்னியை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு மந்திரங்கள் ஜபங்கள் ஔஷதங்கள் அதெல்லாம் இருக்குது அதில் காஷ்டம் முதலியவற்றை சொல்கிறார் அற்பமும் சுடமாட்டாது கொஞ்சம் காஷ்டம் முதலியவற்றை தகிக்க யோக்கியமாகாது காஷ்டம்னா கட்டை விறகு கட்டைகள்லாம் அற்பமும் சுடமாட்டாது அதே மாதிரி மக்கின ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது வேவாதுன்னா வேகாது வேவாதுன்னு சொல்கிறோம்ல பப்பு இங்கே வேவாதும்பான் தமிழ்லே எப்படி சொல்லுவோம் பப்பு பருப்புங்கிறதுக்கு பப்பு வேகாதுங்கிறதுக்கு வேவா அது அந்த காலத்து மெட்ராஸ் பாஷைன்னு நினைக்கிறதெல்லாம் அது தஞ்சாவூர் வரைக்கும் போயிருக்குது அதனால் மக்கின ஞானத்தாலே மக்கின ஞானத்தாலே என்னென்ன அர்த்தம் மக்கி போச்சுன்னு நமக்கு தெரியுது அஜ்ஞான சந்தேக விபரீதங்களாலே அமிழ்த்து உண்ட தத்துவ ஞானமாகி அக்னியினால் வந்த அக்னியினால் ஞானாகக்னி இந்த ஞானாக்னியும் வந்து வந்த வந்த பந்தமும் வேகாது அனாதிகாலம் தொடுத்து வந்துள்ள கர்த்தத்வாதி பந்தமும் வேகாது அனாதிகாலமாக வந்துருக்கு அஹம் கர்த்தா அஹம் கர்த்தா அஹம் கர்த்தா நான் தாம் பண்ணினேன் என்னுடைய இது இப்படி நான் இப்படி எப்போ பார்த்தாலும் அந்த கதையை சொல்லிகிட்டே இருக்கோமும் இல்லை நம்ம கதையை தான் நிறைய சொல்லிகிட்டே இருக்கும் இன்னொருத்தர் கதையை கேட்குறத காட்டிலும் நம்ம கதையை சொல்கிறதுல தான் நமக்கு ஆர்வம் ஜாஸ்தி ரொம்ப நான் கர்த்த அகம் போக்தா அஸ்மி அப்படியே சொல்ல ஞானத்தாலே வந்த பந்தமும் வேவாது ஆகினாகல எனவே சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே உறுதியாக நெடுங்காலம் நிரந்தரம் உறுதியாக நெடுங்காலம் நிரந்தரம் நேசத்தோடும் அபியசித்து சிக்கன பழகி அபியசித்து சிரவண மரண நிதித்தியாசனங்களாலே ரொம்ப நாளைக்கு விடக்கூடாது நீண்ட நாளைக்கு பொறுமையாக ஒரு கிளாஸ் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஒரு கிளாஸ் இப்படி இருக்கும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி இந்த சின்ன சமய விஷயத்தை பொறுத்துருக்கு ஆயினால அதை பொறுத்து நம்மளும் எவ்வளோ ஆர்வமாக விடாமல் பண்ண முடியுமோ பண்ணணும் எவ்வளோ எவ்வளோ ஆர்வமாக எவ்வளோ முடியுமோங்கிறது இல்லை பண்ணி ஆகணும் சிக்கன பழகி கேட்டல் சிந்தித்தல் தெளிதலாலே இல்லை உறுதியாக நெடுங்காலம் நிரந்தரம் சது தீர்கால நைரந்தரிய அபியாசாத் அப்படின்னு பதஞ்சலி சொன்ன மாதிரி அதை விடாமல் பண்ணுறது அபியசித்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனங்களாலே விக்னமடம் சந்தேகம் விபரீதம் இல்லை விக்னம்னு இருக்கு விக்னம்னா என்ன ஞான பலமான மோட்ச பிரதிபந்தங்களான அஜான சந்தேக விபரீதம் என்பவற்றை போக்குவாய் அறியாமை சந்தேகம் விபரீதம் என்பவற்றை போக்குவாய் ஒழிப்பாய் ஆக அது திரும்ப வற்புறுத்தி சொல்கிறார் எப்படி அக்னி கட்டுப்பட்டா சுடாதோ அது மாதிரி இந்த ஞானமும் அப்படியே கட்டுப்பட்டு கிடந்த பிரதிபந்தம் இருந்ததுன்னா அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை ஞானம் இருக்குது ஆனால் ஸ்ரவணம் இல்லை எப்போ ஒரு தரம் கேட்டான் அதுக்கப்புறம் மகா விவகாரத்தில் பரிபூர்ணமாக பூந்துவிட்டான் அதுக்கப்புறம் மறந்து போயிடுத்து அப்புறம் அது என்ன பண்ண தெரியும் தெரியும்னா நான் அவசைப்பட்டுகிட்டு இருக்கான் வேதாந்தம் படிச்ச அவஸ் படரா நடாமிரும்புலி சுகமாசியம் பரத்தரை சேத்தீய்தம் பூர்ணாத்மா சுமீட்சியம் ஜகதிதம் தாதித்திருஷ்மீன் நாப்புத்தரம் பிராரத்னாத்மீயபஞ்சே உத்தனப்ப சோபான பஞ்சகத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதில் விடாமல் பண்ணணும் ஏகாந்தே சுகமாசியதாம் எல்லாம் வரும் பதினெட்டாவது அத்தியாயத்தில் கீதையில் விவிக்தசேவி லக்வாஷி எதவாக தியானயோக பரோ நித்யம் வைராக்கியம் சமுபாஸ் ரொம்ப நல்ல ஸ்லோகத்தில் விவிக்தசேவி தனியாக ஒரு இடத்துல இருக்கான் லக்வாஷி அளவாக ரொம்ப குறைவாக சாப்பிட்றான் எதவா காயமானசா உடம்பையும் மனசையும் ரொம்ப கட்டுப்படுத்தி வச்சிருக்கான் தியான யோக பரோனித்யம் எப்பவும் தியான யோகத்திலேயே இன்ட்ரெஸ்டடாக இருக்கான் வைராக்கியம் சமுபாசிரித்த வைராக்கியத்தை அனுஷ்டிக்கிறான் விவிக்த சேவி லஹ்வாஷி எதவா காயமானசா தியானயோக பரோனித்யம் வைராக்கியம் சமுபாசிரிதா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்ம சாந்தா பிரம்மபூயாய கல்பத்தே அருமையான ஸ்லோகம் அடுத்ததுதானேப்பா அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் கிரோதம் பரிகிரகம் விமுச்சிய நிர்மம சாந்தா பிரம்மபூயாய கல்பத்தை விடாம பண்ணணும் நான் அது அது அந்த டாபிக் நிதித்தியாசன டாபிக் நான் இவர் பூனையும் சொல்கிறார் விடாம சிரவணம் பண்ணணுங்கிறார் நீ சிரவணமும் பண்ணணும் மனனமும் பண்ணணும் நிதித்தியாசனமும் பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம் குறஞ்சது இத்தனை வருஷமாவது குருக்கிட்ட இருந்து படிக்கணும்னு அர்த்தம் வந்து நிறைய அதுலேயே சன்னியாசாசிரம விதியிலே சொல்லிவிட்டாங்க குறைஞ்சது ஒரு வருஷம் குருவோடு இருக்கணுமா சன்னியாசாசிரமத்தில் எல்லாப்படிலாம் பண்ணுறதில்ல யாரும் யாருமே பண்ணுறது இல்லை சன்னியாசம் வாங்கிட்டு ஏன்னா வேதாந்தம் சொல்லி கொடுத்த பிறகு இப்போ சன்னியாசம் கொடுக்கறதுனால அது பண்ணுறதில்ல ஆக்சுவலாக சன்னியாசம் வாங்கி கொண்டு ஒரு வருஷம் கூட குரு கூடவே இருக்கணுமா குருவை விட்டு பிரியக்கூடாது மினிமம் ஒன்று இயர்ங்கிறாங்க அதுக்கப்புறம் குரு சொன்னதுக்கப்புறம்தான் போகணுமா சரி நீ போகலாம் நீ தனியாக ஃப்ரீயாக இருக்கலாம் அப்படின்னு அவர் சொன்ன பிறகு தான் போகலாம் சன்னியாச விதிகள் அப்படிலாம் சொல்கிறாங்க நிவர்த்திக்கத்தக்கவைகளான பிரதிபந்தங்களின் ஸ்வரூபங்களை கூறுகின்றார் சிஷியர்களே முடிவு பண்ணிவிடுறாங்க நாங்கள் போகிறோம்னு சொல்கிறாங்க வந்து குரு சொல்லணுமா நீ போகலாம்னு சொல்லணுமா வந்து எல்லா இடத்துலையும் சரி சுவாமிஜி நான் வாங்கினேன் நாளாநிக்கு போயிடலாம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க அவருன்னு சொல்கிறார் ஏன்னா அவருக்கு வேறு வேலை இருக்குது அதனால சரி போயிட்டு வந்து விடுறாரு அவரும் எல்லாம் அப்படி தான் இருக்கு இப்போது சன்னியாசாஸ்திரம் தர்மசாஸ்திர விதியிலே இப்படிதான் சொல்லி வச்சிருக்கலாம் நிவர்த்திக்கத்தக்கவைகளான பிரதிபந்தங்களின் ஸ்வரூபங்களை கூறுகின்றார் எல்லாம் நிவர்த்திக்க முடியும் தான் இது போகாத சமாச்சாரம் கொஞ்சம் சிரமப்பட்டு நீக்கணும் நிவர்த்திக்கத்தக்கவைகளான பிரதிபந்தங்களின் ஸ்வரூபங்களை கூறுகின்றார் அதோட ஸ்வரூபத்தை கூறுகிறார் பிரம்மபாவனையை मूडी, भेदं காட்டுவது அஜ்ஞானம் குரவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் திறமறு ஜகம் மெய் என்று தேகம் நான் என்றும் உள்ளே விரவிய ताने, விபரீதம் என்போர் மேல விபரீதம் என்பவர் மேலோர் என்போர் எளிமையாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் விவரம் சொல்லணும் பிரம்ம மூடி பேதம் காட்டுவது அஜானம் பிரம்ம இந்த இடத்துல பிரம்மஸ்வரூபம்னு அர்த்தம் பாவனைன்னா பாவனை இல்லை பிரம்மஸ்வரூபத்தை மூடி மூடிங்கிறது ஆவரணம் பேம் காட்டுவது அஜானம் அஜானத்தில் எத்தனை கூறு இருக்கு ரெண்டு இருக்கு ஆவரண அம்சம் விக்ஷேப அம்சம் அதனால தான் சொன்னிட்டர் பிரம்மபாவனையை மூடி பேதம் காட்டுவது அஜ்ஞானம் வேறையா காமிக்கிறது அஜானம் குறவன் வாக்கியம் நம்பாமல் குழம்புவதாம் சந்தேகம் குறவன் வாக்கியம் நம்பாமல் நீ பிரம்மம் என்று அருளிய ஆசிரியர் வாக்கியத்தை விசேஷித்து நம்பாமல் விசேஷித்து நம்பாமல்ங்கிறார் அவர்கள் நம்புறேன் விசேஷமாக நம்பலை நம்புறதுல வந்து நான் வந்து ரெண்டு விதமான நம்பிக்கை வச்சுருக்கேன் நான் முழுக்க முழுக்க மாட்டேன்னு சொல்லலை ஆனால் வந்து தெளிவாக நான் ஒத்துக்க முடியல என்னால் முழுக்க முழுக்க நம்ப முடியல ஏதோ என்ன என்ன காட்டிலும் பெரியவர் பொய் சொல்ல மாட்டார்னு நினைக்கிறேன் ஆனாலும் என் மனசுக்கு இது இன்னும் சரியாக புலப்படலை அதான் சொல்கிறது விசேஷித்துன்னு ஒட்டர் ரொம்ப சொல்லிட்டாரு விசேஷித்து நம்பாமல் என்ன விசேஷித்து நம்பாமல்னா சாமானநம்பிக்கை இருக்குன்னு அர்த்தம் சாமான விஷ்வாச வர்த்தா பரந்த விசேஷவிச்ராச நாஸ்தி எவ்வளோ இதாக இருக்கு புதுசு இப்போ குரு விட்டுருக்கிற விசுவத்திலேயே சாமானிய விஷ்வாச விஷேஷவிச்ராச விசேஷவிசுவாசரிணவிசுவாசத்தை இருந்தால் தான் பரிபூர்ணவிசுவாசம்னு சொல்லப்படும் அதான் ஸ்ரத்தைங்கிறத நம்ம என்ன சொல்கிறோம் சாமான்ய விசுவாசம் விசேஷ விசுவாசம் இல்லாமல் இருக்கிற அம்சத்தில் தான் ஸ்ரத்தை விசேஷ விசுவாசமும் வந்துடுத்துன்னு சொன்னால் ஆக்சுவலாக ஞானம் வந்துடும் ஞானம் வந்துடணுமே அதாவது முதல்ல என்ன சொல்கிறோம் குருவோட வாக்கியத்தை பூர்ணமாக குருட்டுத்தனமாக ஒத்துக்கிறது இல்லை அதே சமயம் அவர் சொல்கிறது தப்புன்னு சொல்கிறது இல்லை அவர் சொல்கிறது சரியாகத்தான் இருக்கும் நமக்கு புரிகிறதுக்கு நாள் ஆகலாம் குருநாதர் சொல்லக்கூடிய வாக்கியம் நமக்கு புரியறதுக்கு பல நாட்கள் ஆகலாம் ஏன்னா நம்ம புத்தியோட தன்மை நமக்கு தெரியும் நம்ம புத்தி என்ன சரிவாக எப்பவும் நம்ம புத்தியில் ஆயிரத்தெட்டு தோஷம் இருந்துகிட்டேதான் இருக்குது அதனால் என் புத்திலேயும் குறை இருக்குது குருவினுடைய புத்தி வந்து விசேஷமாக இருக்கும் ஆனாலும் என்னுடைய புத்திக்கு அது இன்னும் விளங்கலை என் புத்திக்கு அது விளங்கலைங்கிறதுனால குரு சொல்கிற வார்த்தையை நான் பொய்னு சொல்லலை காலப்போக்கில் குருவினுடைய வாக்கியம் எனக்கு புரியும் அப்படி அப்படியும் புரியலைன்னா அவர்கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கிளாரிஃபை பண்ணி ஆகணுமே அவருக்கு அவருடைய கடமை இல்லவாது ஆகையினால் இப்படி இதுக்கு பேர் தான் வந்து ஸ்ரத்தான்னே பேர் சொல்கிறோம் ஸ்ரத்தாங்கிற வாக்கியத்துக்கு அதாவது நமக்கு ஞானம் உண்டாகலை குருவோடய ஞானத்தை நம்ம நம்புகிறோம் நமக்கு சொந்தமாக ஞானம் வரலை ஆனால் குருவோடய ஞானம் வந்து எனக்கு ஞானத்தை கொடுக்கும்னு நம்புகிறோம் அதுக்கு பேர் தான் ஸ்ரத்தை ஆனால் நமக்கு ஞானம் வந்தாச்சு நான் நம்பிக்கை கிடையாது அது சத்தியம் சத்தியத்தை சொல்லிக் கொடுத்த குருவுக்கு நமஸ்கார் அவ்வளோதான் ஸ்ரத்தேங்கிறது இல்லை குரு வாக்கியத்தில் ஸ்ரத்தேங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லை ஸ்ரத்தை நீங்கி ஞானம் வந்தாகணும் அதுக்கப்புறம் குருக்கிட்ட இருக்கிற குரு சொன்ன வார்த்தையெல்லாம் பிரமாணம் அல்லவா எப்படி கண்ணை வந்து நாம் நம்புகிறோம்னா சொல்கிறோம் என் கண்ணை நான் நம்புறேன் சில சொல்லுவாங்க என் கண்ணையே நான் நம்ப முடியலம்பான் என் கண்ணையே என்னால நம்ப முடியல என்னன்னா நடந்திருக்கிற நிகழ்ச்சி அப்படி இருக்கும் அதனால என் கண்ணையே என்னால நம்ப முடியல அப்படிமா ஆனா வந்து நம்ப முடியலன்னு சொல்றானே தவிர இவன் கண்ணை ரொம்ப நம்புறான் நம்புறான் அறிவு கண்ணு தர்றதை இவன் அறிவா நினைச்சுட்டு இருக்கான் ஆகையினால குறவன் வாக்கியம் நம்பாமல் நீ பிரம்மம் என்று அருளிய ஆசிரியர் வாக்கியத்தை விசேஷித்து நம்பாமல் குழம்புவது சந்தேகமாம் நான் பிரம்மோ அலனோ என்று கலங்குவது சம்சயமாம் என்னமோ சொல்கிறாரப்பா நீ நித்தியசுத்த புத்த முக்த பரிபூர்ண சச்சிதானந்த கனஹா சித்கனஹான்னு சொல்கிறார் அவர் ஆனால் வந்து எனக்கு அனுபவத்தை பார்த்தா நம்ம ஒன்று தேரமாட்டம் தான் தோன்றுறது அப்படின்னே இருக்கான் இல்லையா இதுதான் பேர் அவர் சொல்கிறார் வாஸ்தவம் நான் பிரம்மந்தாங்கிறது எனக்கு இன்னும் தெளிவாகலை அப்படிங்கிற ஆஹ பிரம்மமமோ அலனோ என்று கலங்குவது சம்சயமாம் திறமரு ஜகம் மெய் என்றும் திருஷ்ட நஷ்டமான ஜகத்து சத்தியம் என்றும் திறமருங்கிறதுக்கு பாருங்கள் திருஷ்ட நஷ்டஸ்வபாவா சங்கராச்சாரியர் அடிக்கடி பண்ணார் பார்த்துக்கிட்டு இருக்கிற போதே இது மாறின் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் நான் இன்னும் அப்படியே தானே இருக்கேன் முந்தானிக்கு ஃபோட்டோவில் நான் எப்படி இருந்தேன்னா அப்படி தான் இப்படி இருக்கேன்னு இருக்கோம் ஒரு ஒரு க்ஷமும் எவ்வளவு சேஞ்சு உடம்புல ஆகின்ட்டுருக்கு நமக்கு நாம உடம்பாகிய நம்மிடத்திலும் மனமாகிய நம்மிடத்திலும் புத்தம் நம்மிடத்திலே ஒரு வார்த்தைக்கு சொல்கிறேன் புத்தியாகிய ஸ்வரூப புத்தியாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் உடம்பாக இருக்கட்டும் பார்க்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே திருஷ்ட நஷ்ட பார்த்து கொண்டிருக்கிற போதே நஷ்டமாயிடுறது நம்ம இது இப்போ நம்ம இப்போதான் நினச்சிட்ருக்கோம் எனக்கெல்லாம் அப்படிலாம் தோன்றுறது இன்னும் இப்போதானே இந்த மதிலருந்தான் அந்த மதலுக்கு ஏறி குதித்த மாதிரி இருக்குது இப்போ இன்னும் நடக்கிறதே பெரிய கஷ்டமாக இருக்குன்னா இல்லை திருஷ்ட நஷ்ட சுபாவாக ஒரு காலத்தில் வீட்டில் எல்லாம் வாசலில் வந்து கேட்டுக்கு ரெண்டு பக்கம் எது இருக்கும் அது குறைஞ்சது எட்டடியாவது இருக்கும் அந்த எட்டடி எட்டடியாக ஒரே ஜம்பில் அந்த பக்கம் போயிடுவோம் இடையில் பெரிய பள்ளம் விழுந்தால் அவ்வளோதான் கபால மாற்றம்தான் அவ்வளோலாம் தாண்டி நினைந்து இப்போ என்னடான்னா எழுந்து பெட்டிலருந்து எழுந்து பாத்ரூம் போகிறதுக்கு பெரிய பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி என்ன நமக்கே இப்படின்னா இன்னும் வயசானவங்களுடைய கதிலாம் என்னோ எதுக்கு சொல்றேன் எல்லாம் திருஷ்டா நஷ்டம் பார்த்துட்டு இருந்த மாதிரி இருக்க எல்லாம் அவ்வளவுதான் அதுக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும் இவ்வளவு வருஷமா யோகாசனம் பண்றாரு இந்த ஐயா இவ்வளவு வருஷமாசன தப்பா பண்றாரு ரைட்டா பண்றாரு அதுதான் விஷயம் யோகாசனம் பண்றாரு திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருக்க ஆனா அவரும் பாவம் என்னெல்லாம பண்றாரு அப்படி பார்த்துட்டு போதே கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சேவர் அதனால இது திருஷ்ட நஷ்டஸ்வபாவகா அடிக்கடி சொல்றது அது கோட் பண்றார் திறமரு ஜெகம் மெய் என்றும் திருஷ்ட நஷ்டமான ஜெகத்து தேகம் நான் என்றும் அனாத்மாவாகிய தேகம் நான் உள்ளே அகத்தே விரவிய மோகந்தானே பொருந்துவதான மோகமே விபரீதம் என்பர் மேலோர் விபரீதமாம் என்பர் பெரியோர் அதுதான் விபரீதம் அதாவது ஜகத்தை சத்தியம் என்னும் சரீரத்தை நான் நினைக்கிறது தான் விபரீதம் ஜெகத்து சத்தியம் இந்த ஜகத்து உண்மை இந்த உடம்பு நான் தான் அப்படின்னு நினைக்கிறது ரெண்டும் இருக்கும் இல்லையா இது ரெண்டும் சேர்ந்து விபரீதம்னு பேர் நான் பிரம்மோ இல்லையோங்கிறது சந்தேகம் நான் பிரம்மம்னு தெரிஞ்சிக்காமே பிறகு நான் பிரம்மோ இல்லையோ அப்படிங்கிறது சந்தேகம் அப்புறம் விபரீதம் என்னன்னா வேதாந்தம் வந்து பத்து வருஷம் படித்ததுக்கு அப்புறம் என்னென்ன ஒன்று விஷயம் நல்லா புரிஞ்சது ஜெகத் சத்தியம்ங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சதுன்னா ஜகத் சத்தியம்ங்கிறது தீர்மானமாக தெரிஞ்சது இந்த சரீரம் சத்தியம்ங்கிறது இந்த சரீரம்தான் நான்கிறது தெள்ள தெளிவாக தெரிஞ்சதுன்னா விபரீதம் பரிபூர்ண விபரீதம் அது தப்பாக அர்த்தம் மோகமே விபரீதம் என்பர் மேலோர் விபரீதமாம் என்பர் பெரியோர் அதுதான் நிறைய பேருக்கு வேதாந்தம் படித்த பிறகும் திரும்ப திரும்ப கேட்டுகிட்டே இருப்பாங்க நிஷ்டைக்கு என்ன பண்ணுறது நிஷ்டைக்கு என்ன பண்ணுறதுன்னு திரும்ப திரும்ப படிக்கிறது தான் வழி இது சரியாக தெரிய மாட்டேங்கிறது இந்த நிறம் வந்து என்ன கலர்னால் இது லைட்டாக ஒரு சிமெண்ட் கலர்னா எனக்கு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னா கண்ணை தொடச்சிப்பாருன்னா இல்லைன்னா கலர் பிளைண்டாக இருக்கும் போயிட்டு வாங்கணும் வேண்டிதான் சொல்ல முடியாது உனக்கு ஏதோ கலர் அதாவது நிறம் தெரியாத குருடு தன்மை உண்டு சில கண்ணுலேயே சில பேருக்கு நிறம் தெரியாது அது பேர் கலர் பிளைண்டுன்னு பேர் அவங்களுக்கு நிறம் தெரியாது நமக்கு எந்த நிறம் தெரியுதோ அவனுக்கு அது தெரியாது அவனுக்கு கண்ணு இருக்கும் இந்த குதிரைக்கெல்லாம் குதிரை மாடெல்லாம் இருக்குல்ல அதுக்கெல்லாம் கலனே தெரியாது நம்ம நினச்சின்னு இருக்கோம் காவி கலர் நம்ம பக்கத்தில் போனால் நம்ம காவி கலருக்கு அது அந்த பக்கம் ஓடுது அப்படின்னு அதெல்லாம் கிடையாது காவி வெள்ளை எல்லாம் ஒன்றும் தெரியாது அதுக்கு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டு நம்ம நினச்சுன்ட்ருக்கோம் அதுக்கு வந்து நிறம் தெரியும் நம்ம கண்ணுக்கு நிறம் தெரியறதுனால நாய்க்கு கழுதுக்கு குதிரைக்கெல்லாம் தெரியும் எதுக்கும் தெரியாது சயின்ஸு சொல்கிறது இல்லை விபரீதம் என்பர் மேலோர் நம்ம நினச்சிருக்கோம் இது பச்சை கலரு இது வந்து காவி கலர் நினச்சிருக்கோம் அதுக்கு தெரியாது நமக்கு தான் ஈஸ்ட்மென் கலர்லாம் ஒரு காலத்தில் ஈஸ்ட்மென் கலர் படம்னு போடுவான் இப்போ அதெல்லாம் போடுறதில்ல இதெல்லாம் போடுறது இப்போ வந்து கலர் படம் படம்னாலே கலர் தான் இப்போ என்னத்துக்கு கலர் படம்னுலாம் இப்போ போடணுமா என்ன ஒரு காலத்தில் ரெண்டும் இருந்தது நடுவில் கோவா கலர்னு ஒன்று போட்டான் கோவா கலர் கோவா கலர்னால் அது ஒரு ரெண்டு கெட்டான ரெ இருக்கும் கோவா கலர் சினிமான்னு பேர் அப்படி ஒன்று வந்தது யாருக்கோ கோவா கலர்னு வந்தது அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் வந்தது இதையும் சொல்கிறேன் இந்த கண்ணு கண்ணு விஷயத்துக்காக வந்தேன் கண்ணு வந்து காட்டுறது வந்து இந்த இந்த நேரம் இல்லைன்னு சொன்னால் நீ திரும்ப திரும்ப அதை தான் பார்க்கணும் இல்லாட்டி உனக்கு கலர் பிளைண்ட்னு தீர்மானம் அது மாதிரி நம்ம விஷயம் புரியாட்டால் திரும்ப திரும்ப சாஸ்திரத்தை படிச்சுட்டு இருக்கணும் அதை தவிர வேறு வழி பண்ணக்கூடாது சில பேர் இப்படிலாம் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க பஞ்சதையில் இதெல்லாம் வருகிறது சில பேர் என்ன பண்ணுகிறார்கள் சன்னியாசம் வாங்கிவிட்டான் சன்னியாசம் வாங்கின ஆள் அங்கே முக்கியமாக சன்னியாசம் வாங்கின ஆள் சன்னியாசம் வாங்கின ஆளுக்கு தான் ரொம்ப கஷ்டம் சன்னியாசம் வாங்குறதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேதாந்தம் படிக்க வராச்சுப்போம் சித்தசுத்தி இருந்தால் தான் சாதன சதுஷ்டய சம்பத்தி இருந்தால் வேதாந்தம் புரியும்னு சொன்ன உடனே இவர் என்ன பண்ணுவார்னா சரி நான் போய் ஹோமங்கள்லாம் பண்ண ஆரம்பிச்சிடணும் உட்காந்து நிறைய பண்ணா தானே வரும் ஹோமம் பண்ணி சந்தியா வந்தமெல்லாம் பண்ணிட்டு வேதாந்தம் படிக்க வரையண்டார் ரொம்ப நல்லது குருவுக்கும் நல்லது தான் ஆனால் இப்படி பண்ண முடியுமா சன்னியாசம் வாங்கின பிறகு இவருக்கு தெரியுது அப்புறம் தான் தெரியுது சாதன சதுஷ்டையை சம்பத்தி வேணும்னு தெரியுதுன்னு வச்சுப்போம் சப்போஸ் ஏன்னா பெரும் பெரும்பாலும் சன்னியாசம் வாங்கிக்கிறவோ தெரிஞ்சுக்கணும் சில பேர் இமோஷனாக என்னவோ வேகத்தில் சாமியாராக போயிடணும் வேகத்தில் சாமியாராக போயிட்டான்னு வச்சுப்போம் ஏதோ ஒரு வேகத்தில் சன்னியாசியாக போயிட்டான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு சன்னியாசம் வாங்கிட்டு அவனா பண்ணணுட்டான் ஆனால் வந்து அதுக்கு பிறகு இந்த தகுதி இல்லைன்னு சொன்னால் திரும்பவும் போக முடியுமோ போகக்கூடாது இதை படித்து படித்தே தகுதியை உண்டாக்கணுமா வேதாந்தம் படிக்கிற போது இதுக்கே ஒரு சக்தி இருக்கான் புண்ணியம் இருக்குது இப்போ நம்ம வந்து ஒரு மணி நேரம் கிளாஸில் உட்காந்துருக்கோம் நல்ல விஷயத்தை பற்றி தானே பேசுகிறோம் சப்போஸ் படிக்கிறது ஒன்றுமே நமக்கு புரியலன்னு வச்சுப்போம் புண்ணியமாவது மிச்சம் நமக்கு அது வீண் போக புண்ணியமாவது மிச்சம் புண்ணியமாவது மிச்சம் புண்ணியம் கிடைக்கும் அந்த கண்டிப்பாக கிடைக்கும் அதான் அடுத்தலை சொர் முன் சொல்லி அஜானாதிகளின் விரோதியான விரோதிகளான ஸ்ரவணாதிகளின் இயல்பு கூறுகின்றார் அதனுடைய அஜானாதிகளின் விரோதிகள் அஜ்யான ஆதீன அர்த்தம் அஜான சந்தேக விபரீதம் அதுக்கு விரோதி என்னது ஸ்ரவண மனநிதியாசனம் அதனுடைய ஸ்வரூபத்தை கூறுற தத்துவ அனுபோகந்தான் அனுபத்தால் சாதித்தல் கேட்டலென்பார் ஒத்துழை பொருள் ஊகத்தால் உஷாவல் சிந்தித்தலென்பார் தரிசனம் தளிதல் என்பார் தப்பா இருக்குல்ல சித்தமே காந்தமான தரிசனம் தெளிதல் என்பார் நித்தமிப்படி செய்தக்கால் நிர்வாணம் பெருவாய்யே தத்துவ அனுபோகத்தால் சாதித்தல் கேட்டல் என்பார் பிரம்மாக்கார விறத்தியை வேதாந்தார்த்த சிந்தனத்தினாலே அடிக்கடி ஆவருத்தி செய்யா நிற்பதையே கேட்டல் என்பார் பெரிய ஓஹோ இவர் என்ன சொல்கிறார் திரும்ப திரும்ப வேதாந்தம் படிக்கிறதான் கேட்டனுங்கிறார் சாதாரணமாக சாஸ்திரத்தில் ஸ்ரவணத்துக்கு வந்து இப்படி சொல்ல மாட்டோம் வேறொரு அர்த்தந்தான் சொல்லுவோம் ஸ்ரவணம்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா சாஸ்திரத்தினுடைய தாத்பரியத்தை நிர்ணயம் பண்ணுறதுக்கு தான் சிரவணம்னு பேர் இவரோடய அர்த்தம் வேறு சிரவணம்ங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா உபக்கிரமாதி ஷட்லிங்க ஷட்லிங்கை வேதாந்தசிய தாத்பரிய நிர்ணயா சிரவணம் சிரவணம்னா சும்மா கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை காதை வச்சுக்கிட்டு கேட்கறதுன்னு அர்த்தம் இல்லை உபநிஷத்தினுடைய தாற்பயத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பேர் சிரவணம்னு பேர் என்னதான் சொல்றது உபனிஷத்து என்ன சொல்லுகிறது சிருஷ்டியை பற்றி சொல்லுகிறதா ஈஸ்வரனை பற்றி சொல்றதா எதை பற்றி சொல்லுகிறதுன்னு தீர்மானமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு பேர் அப்புறம் வந்து யுக்தி பூர்வமா சி சிந்தனை பண்றதுக்கு மரணம்னு பேரு உட்கார்ந்து ஒரு இடத்துல தியானம் பண்ணி திரும்ப திரும்ப மனசில் இருக்கக்கூடிய இந்த தப்பான அபிப்பிராயத்தை நீக்கிக்கிறதுக்கு பேர் நிதித்தியாசனம்னு பேர் இதை பற்றி விரிவாக நாம் அடுத்த வகுப்பிலே பார்க்கலாம் ஐயனே எனது உள்ளே நின்று அனந்த ஜென்மங்கள் ஆண்ட மெய்யனே உய்யவே முல்ஹும் உதவிக்கோருதவிநாயேன் சையுமாருன்றும் காணேன் திருவடீ போற்றி போற்றி ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்பேதவிபா வோமவத் தேய்சிணாமூர்த்தே நம ஓம்ஷாந்திஹரி ஓ